கத்தோடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் நம்மை உண்டாக்கி நம்மை ஜீவன் தந்து நமக்கு ஜீவன் தந்து வாழ்வழிக்க நம்முடைய இறைவனை நாம் ஆராதனை செய்யும்படியாக இந்த நல்ல வேலையை கத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக கத்தற்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இப்பொழுது நாம் சிந்திக்கும்படியாக யாத்ராக்கமோக்கு சகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் யாத்ராகமும் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வாக்கியம் கத்துடி நாமத்துக்கு சோத்திரம் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகிய உன் பினாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார் கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு வார்த்தை இசேலின் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் யாக்கோவின் உடைய நாட்களிலே அவர்கள் குடியிருந்த பிரதேசத்திலே பஞ்சம் உண்டானபடினால் பஞ்சத்திற்கு தப்பும்படியாக தேசத்திற்கு போனார்கள் எகிப்து தேசத்திலே அங்கே செழிப்பாக இருந்தது அங்கே போதுமான உணவு இருந்தது அங்கே யோசேப்பு என்பவர் அவர் பெரிய அதிபதியாக அதிகாரியாக இருந்து அவைகள் எல்லாவற்றையும் நிர்வாகித்து வந்தார் அப்போ யாக்கோபோ இருந்ததான இடத்துல பஞ்சம் வந்துவிட்டபடினால் இவர்கள் எகிப்து தேசத்திற்கு போனார்கள் அங்க போன பின்பு அவர்கள் யோசேப்பை கண்டார்கள் யோசேப்போ யாக்கோபினுடைய மகன் என்பதை கண்டு அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட யோசேப்பினுடைய பராமரிப்பிலே அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்ததான நாட்களில் அவர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது யோசேப்போ அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் யோசிப்பை அறியாத எகிப்திலே ராஜாக்கள் வந்தார்கள் அவர்கள் இந்த இஸ்ரமேல் ஜனங்கள் யாக்கோபினுடைய வம்சத்தாரின் மேல் அவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு இவர்களுக்கு பொறாமை உண்டானது இவர்கள் என்ன வளர்ந்து கொண்டே போகிறார்கள் பெருகி கொண்டே போகிறார்கள் ஒரு காலத்தில் நமக்கு அதிகாரிகளாக இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்களை நாம் ஒடுக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் இப்போ நம்ம நாட்டில் கூட இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறதை காண பம்பாயில திடீரென்று பெரிய கலவரம் உண்டானது என்ன என்றால் வட நாடுகளில் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பீகார் இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து பஞ்சாப் பாம்பேல வந்து ஏகப்பட்ட பேர் குடியேறிட்டாங்க பெரிய பெரிய ஐஸ்வர்யவர்களாக மாறிட்டாங்க இது நம்முடைய பாஷ மகாராஷ்டிரா சிவாஜி ஆண்ட தேசம் இது நமக்குத்தான் சொந்தான் இதிலே இப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்து நமக்கு பெரிய நமக்கு மேல பெரியவர்களாக இருக்கிறார்களே அவர்களை துரத்தி வேண்டும் என்று பல கலவரங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் கர்த்தடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்க்கும் பொழுது வட இந்தியர்கள் ஏராளம் பேர் குடிவர ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி வர வர வர வர அவர்கள் ரொம்ப பெரியவர்களாக மாறிவிட்டால் கருத்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு அவர்கள் அப்புறம் ஓட்டு போட ஆரம்பிப்பார்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் அதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவைகளெல்லாம் நடைமுறைகள் உள்ளதான காரியம் அதுபோல எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பெருக ஆரம்பித்தபடினால அவர்களை ஒடுக்குறதுக்கு தீர்மானம் பண்ணினாங்க பல விதத்தில் ஒடுக்குனாங்க அப்படி ஆனாலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியல கடுமையாக வேலை வாங்கினாங்க கொஞ்சம் கூறி கொடுத்தாங்க என்னென்ன விதத்திலெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அப்படி எல்லாம் துன்புறுத்தினார்கள் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் போட வேண்டும் என்று எச்சரித்த பொழுது பல பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த காலத்தில் என்பவர் அவர் குடும்பத்தில் அவர் பிள்ளையாக பிறந்தார் பிறந்த உடனே அவர் ரொம்ப அழகாக இருக்கிறார் என்று அவனுடைய பெற்றோர்கள் கண்டு இந்த பிள்ளைய அழகாக இருக்கிறார பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கிறாரோ அல்லது தேவ வெளிப்படுத்தலவர்களுக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு உண்டு ஆன இந்த பிள்ளைய நாம கொலை செய்ய விடக்கூடாது என்று அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடு மூன்று மாதம் வரைக்கும் அதை ஒழித்து வைத்தார்கள் அதற்கு அதை ஒழித்து வைக்க கூடாமல் அப்புறம் என்ன செய்யலாம் என்று தீர்மானம் பண்ணி ஒரு கூடையில அந்த பிள்ளைய வைத்து அந்த ராஜகுமாரத்தின் பார்வனுடைய பார்வன் என்பது எகிப்து ராஜா அந்த ராஜாவுடைய மகள் குளிக்க வருகிறதான அந்த நதிக்கரையில் இந்த பிள்ளையை கொண்டு வச்சிட்டாங்க அப்போ வச்சுட்டு இந்த பிள்ளையுடைய அக்கா அவள் தூரத்திலிருந்து ஒழிச்சு நின்று என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று அவள் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் அந்த பிள்ளை அழுகு சைத்தம் கேட்டவுடனே அந்த ராஜகுமாரத்தை அந்த பிள்ளையை கொண்டு வர சொல்லி அதை எடுத்தது ரொம்ப அழகா இருக்கு நான் ஆண் பிள்ளையாக இருக்கிறது நான் வளர்க்கிறேன் என்று அவள் கொண்டு போய் வளர்த்தாள் வளர்க்கும் பொழுது இந்த அக்கா போய் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்காக தாயை கொண்டு வரட்டுமா என்று சொல்லி அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்போ நீ இந்த பிள்ளையை வளர்த்துடு நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று அந்த ராஜகுமாரத்தி தாயினிடத்திலே சொல்லி இந்த பிள்ளையை அவள் பிள்ளையாக வளர்த்தார் இந்த அவருக்கு பெயர் தான் மோசே தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் அவருக்கு மோசே என்று பெயரிடப்பட்டது இந்த மோசே அவர் வளர்ந்து வளர்த்தார் அவர் பெரியவராக மாறினார் அவர் சொந்த தாயினிடத்திலே வளர்ந்தபடியினால அந்த தாய் நல்ல போதகமும் கொடுத்து விட்டாள் நீ வந்து இஸ்ரவேல் வம்சத்தைச் சேர்ந்தவன் நாம் அடிமைகளாக இந்த தேசத்தில் இருக்கிறோம் என்று எல்லா போதனையும் கொடுத்து விட்டான் அதே சமயத்தில் ராஜாவுடைய வீட்டில் ஒரு பெரிய இடத்து பிள்ளையைப் போல அங்கே எல்லா ஐஸ்வர்யத்தோடும் எல்லா ஞானத்தோடும் எல்லா புத்தியோடும் எல்லா விதமான வித்தைகளையும் கற்று அங்கே ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிற இவர் தன்னுடைய சொந்த ஜனத்தை சந்திக்க வேண்டுமென்று ஒரு நாள் அது பார்க்க போனார் அங்க ஒரு எகிப்தியன் ஒருவன் இசரவேல் மனிதனை அவன் அடிப்பதை பார்த்த உடனே இவர் கோபம் கொண்டு போய் அந்த எகிப்தனை வெட்டி மண்ணிலே புதைத்து விட்டார் அதற்கு அடுத்த நாளில் திருபவம் போய் பார்த்தார் அங்கு ரெண்டு இஸ்ரவீரர்கள் ஒருவருக்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த உடனே நீங்க நானெல்லாம் சகோதரர்கள் சண்டை போடலாமா என்று அங்க அவர் போய் வழக்கு தீர்க்க போனார் சத்தம் போட்டு எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டான் மோசி கதிகலங்கி போயிட்டு நாம் எகிப்தேனை கொண்டு போட்டது ஒருவருக்கும் தெரியாது என்று நினைத்தோம் இப்படி பலருக்கும் தெரிந்து விட்டது இனிமேல் இந்த தேசத்தில் இருந்தால் நமக்கு ஆபத்து ஆனபடினால தப்பி போய்விடுவோம் எகிட்டுனை கொண்டு போட்டோம் என்பது தெரிய வந்தால் நம்மை கொண்டு போடுவார்கள் ஆனபடினால தப்பி போய்விடுவோம் என்று அவர் ஒரே ஓட்டமாக அவர் அந்த தேசத்தை விட்டு ஒளிய ஓடி போய் மீரியான் என்கிற தேசத்துல போய் குடியிருந்தார் அங்க அங்க போய் ஒரு ஆசாரியன் அவருக்கு நிறைய ஆடுகள் மாடுகளெல்லாம் இருந்தது எத்ரோ எனப்பட்ட ஒரு மனிதன் அவரிடத்துல அவர் மகளையும் அவர் கல்யாணம் முடித்துக் கொண்டார் அங்க போய் அவர்களுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் மேய்த்திவிட்டு திறமையாக இருந்தார் வயசு கடந்து போய் கொண்டே இருந்தது நாற்பது வயசுல அவர் இகிப்து தேசத்தை விட்டு ஓடி போனார் இப்ப அவருக்கு வயசு எண்பது அவர் அங்கு திருமணம் முடித்து பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள் இப்படி எண்பது வயசுலானா நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாய் பொறுமசாலியாய் திறமசாலியாய் இப்படி வந்ததான சமயத்தில் ஒரு நாள் அவர் மலை பிரதேசத்துல மாடுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது தூரத்தில் அவர் பார்த்தார் அங்கே ஒரு முள் செடி பசுமையாக இருந்தது அந்த முள் செடி திடீர் என்று பற்றி எரிந்தது தீப்பிடிச்சு அது எரிந்தது தீப்பிடிச்சு எரிஞ்ச உடனே அது என்ன பச்சையா இருக்கு ஆனா தீஎரிஞ்சுகிட்டு இருக்குது தீயி போகும் அப்படி இல்லாத படிச்சு அது பச்சையாவே இருக்கு தீயிருக்க வேகமாய் அது பக்கத்தில் போய் பார்த்தார் அப்போ அந்த மூட்சடியிலிருந்து ஒரு சத்தம் வந்தது வந்தது என்ன வந்து மோசே மோசே என்று கூப்பிட்டார் என்ன சத்தம் அங்கிருந்து வருது இதோ அடியே நின்றார் அப்பொழுது அவர் இங்கே கிட்டிச்சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலத்தி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சத்தம் உண்டானது நீ கிட்ட வராத நீ உன் செருப்பு போட்டிருக்க அந்த செருப்பை கழட்டி தூரப்போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சத்தம் வந்தது அவர் தன்மை அங்கு சத்தம் கொடுத்தது யார் என்று அறிமுகப்படுத்துகிறார் சத்தம் கொடுத்தது ஒரு சத்தம் கேட்கிறது ஆள் காணும் அப்போது யார் என்று அந்த சத்தம் கேட்டிருக்கலாம் யார் யா நீ எங்கேருந்து பேசலை யாரு என்று கேட்டிருக்கலாம் அப்போது அந்த சத்தம் அங்கே அவருக்கு பதில் சொன்னது தன்னை அறிமுகப்படுத்துகிறது இப்போ ஃபோனில் நாம் பேசும்போது ஹலோ என்று சொன்ன உடனே நான் இன்னார் பேசுகிறேன் என்று சொல்லுவோம் பாருங்கள் சிலருடைய சத்தத்தை உடனே புரிந்து கொள்ள முடியும் சிலருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாது அது ஃபோனில் ப்ராப்ளமாக அல்லது ரொம்ப நாளைக்கு அந்த சத்தத்தை கேட்கலாம் அதனால் ஃபோனை எடுத்த உடனே நான் இன்னார் பேசுகிறேன் என்று சொல்வது சரியான காரியம் அப்படியே நான் இன்னார் பேசுகிறேன் என்று அறிமுகப்படுத்த வேண்டும் நான் கடவுள் பேசுகிறேன் என்று சொன்னால் யார் யானை என்று சொல்லி எதிர்த்து கேட்ட கேட்டுவிட முடியும் எந்த கடவுள்னு கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு அனுபனால் தன்னை அந்த மோசைக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் யார் என்றால் உன்னுடைய ஒரு இருக்கிறார்கள் பார் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாக இருக்கிறேன் என்று அவர் சத்தம் கொடுத்தார் இவர் யாக்கோவு யாருன்னு மோசைக்கு தெரியும் ஈசாக்கு யார் என்று மோசைக்கு தெரியும் ஆப்ரஹாம் யார் என்று மோசைக்கு தெரியும் அவர்கள் யாக்கோவின் நாட்களில் தான் எகிப்து தேசத்திற்கு வந்தோம் என்பதும் இந்த மோசைக்கு நன்றாக தெரியும் ஆனபடினால் இப்படி சொன்ன உடனே அவர் உடனே அவர் புரிந்து கொண்டார் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார் அது அவர் அந்த இறைவன் அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார் இந்த சம்பவம் தான் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்த சொன்னார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அப்போ தன்னை அறிமுக கடவுள் தன்னை அறிமுகப்படுத்துகிறதுக்கு இப்படி மனிதர்களுடைய பெயரை உபயோகப்படுத்தினார் பாருங்கள் அப்போ அந்த மனிதர்கள் எவ்வளவு மேன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கற்றோடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கடவுள் தன்மை அறிமுகப்படுத்துவதற்கு இப்படி சொல்லுகிறார் அப்போ நம்ம சில இடங்கள்ல பார்ப்போம் வேற ஒருவரை சந்திச்சா சந்திக்கும் போது இந்த ஊர் அப்படின்னு சொன்ன இந்த ஊரா இந்த ஊர்ல யாரு நீங்க இந்த இன்னார் இருக்கிறார் பாருங்க ஆமா ஆமாம் அவர் எங்கள் சொந்தக்காரர் தான் அவருக்கு நான் இந்த மாதிரி உறவு என்று ஒருவருடைய பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறத நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம் பார்த்த உடனே யார் என்னன்னு தெரியாது அப்போ அதை விசாரித்து கேட்டு யாரோ ரெண்டு பேருக்கும் தெரிந்ததான ஒரு பொது மனிதர் அவருடைய பெயரை சொல்லி அப்படியே அறிமுகப்படுத்தி தான் இன்னார் என்பதை விளங்க செய்கிறது போல தேவன் இப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இந்த மூசைக்கு ஆம்பரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த யா ஈசாக்கு யாக்கோபு அதுக்கு மேல யூதா அது மேல எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க அவர்களிடத்தில் உள்ள பெயரை சொல்லாம இந்த மூணு பேருடைய பெயரை கர்த்தர் சொன்னார் என்றால் அதனுடைய மகத்துவம் என்ன நான் யாக்கோவின் தேவன் நான் யூதாவின் தேவன் நான் ஏசாவின் தேவன் என்று அப்படி இப்படி எதுவும் சொல்லாதபடிக்கு இந்த மூணு பேருடைய பெயரை சொன்னார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் அவரும் இந்த வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கிறார் அதில் அவர் இந்த மாதிரி சொன்னார் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் இருக்கிறது அங்கு வாக்குவாதம் வந்தது வாக்குவாதம் வந்தபோது செத்தா அவ்வளவுதான் அங்க மேலே ஒன்றும் கிடையாது பரலோகமும் கிடையாது மோட்சமும் கிடையாது இந்த உலகத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இந்த சதி என்கிற ஒரு கூட்டம் இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இயேசு கருசு அங்க பரலோகம் இருக்கிறது நரகம் இருக்கிறது தேவதூர்கள் இருக்கிறார்கள் இப்படி மறு வாழ்வு இருக்கிறது மருமை என்பதை குறித்து இயேசு பிரசங்கம் கொண்டிருந்தார் இவங்க ரெண்டு பேரும் இவரை வாக்குவாதம் பண்றதுக்காக வந்து இவர் பார்த்தாங்க இந்த இந்த சொல்லிட்டு இருக்கிறார் இருந்தார்கள் அண்ணன் தம்பி பேர் இருந்தாங்க ஒரு அம்மாவை கிடையாணம் கல்யாணம் முடித்த உடனே அது கொஞ்ச நாளில் அவன் செத்து போயிட்டான் அப்படி செத்து அவங்க தேசத்து வழக்கத்தின்படி அவங்க தம்பி அந்த அம்மாவுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்குவான் அதுக்கப்புறம் அவன் செத்து போன பின்பு அடுத்தவன் கல்யாணம் முடித்தான் இப்படி ஏழு பேரும் அவங்க அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போமே இப்போது ஏழு பேரும் மறித்து அங்கே பரலோகத்துக்கு மருமையில் போனால் அங்கே போய் யாருக்கு மனைவியாக இருப்பா என்று பெரிய புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை கேட்டதாக நினச்சிக்கிட்டு கேட்டாங்க அப்போ இயேசு கிரஸ் அவர்களுக்கு பதில் சொன்னார் மறுமையையும் மருத்துவரையும் உயிர் குறித்து உங்களுக்கு எந்த அறிவும் இல்லை மறுமையிலே ஆனந்தும் கிடையாது பெண் கிடையாது எல்லாரும் தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக தேவ ஒப்பாக இருப்பார்கள் அவர்கள் சாகவும் மாட்டார்கள் என்று இயேசு அவர்களுக்கு விளக்கம் கொடுத்துவிட்டு இந்த வார்த்தையை சொன்னார் பாருங்கள் முட்சடியில மோசிக்கு கர்த்த தரிசனமான தரிசனமாகும் போது என்ன சொன்னாரு நான் ஆபரஹானின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க இருந்தேன் என்று சொல்லாம இருக்கிறேன் என்று சொன்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க அது ஏன் அப்படி சொன்னாரு இன்றைக்கும் ஆபரகாம் யாக்கோவு இந்த ஈசாக்கு அவர்களுக்கு இன்னைக்கும் அவர் தேவனாகத்தான் இருக்கிறார் என்று விளக்கம் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒண்ணும் புரியல இவற்று பேச முடியாது என்று போய்விட்டார்கள் கத்தொடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இப்ப இந்த ஆமரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் இந்த ஆமுரகாமை ஏன் அந்த அளவுக்கு கடவுள்ஸாக எண்ணினார் பாருங்கள் அந்த நாட்களில் தெய்வம் என்றால் என்ன எப்படி அதை குறித்து அறிவு கிடையாது எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எதிராவது பல தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு இருந்தாங்க அந்த நாட்களில் இந்த ஆபரகாம் அவர் ஒரு பக்தியுள்ள மனிதனாக இருந்தார் அவருக்கு கர்த்தர் ஒரு நாளில் தரிசனம் ஆயிட்டார் அவருக்கு யாரும் வந்து போதவம் கொடுக்கல ஒன்றும் பண்ணல சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்தார் நீ என்னென்ன பேசினாரோ அதாவது நமக்கு தெரியாது எந்த விதத்துல அவரை தன்னை காண்பித்தாரோ தெரியாது ஆபரக எப்படி கத்த சொன்னார் என்று ஆதியாக பனிரெண்டாவது அதிகாரத்தில் கேள்வி வைத்திருக்கிறது நீ உன் ஜனத்தை உன் வீட்டை உன்னுடைய நாட்டை விட்டு நீ போ நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ அங்க உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் கூட இருப்ப ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் நீ ஒரு பெரிய மனுஷனாக மாறுவாய் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார் அப்படியே அவர் புறப்பட்டு போய்விட்டார் புறப்பட்டு போய் காணான் தேசம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்தார் அங்கே போய் அவர் கர்த்தர் அவருக்கு தரிசனம் ஆகி மறுபடியும் அவருக்கு சொன்னார் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார் அப்படி அந்த தேசத்தில் அவர் குடியிருந்தார் கூடாரங்களில் குடியிருந்தார் கர்த்தரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகுதாங்க இந்த ஆம்பரகாம் இடத்துல கர்த்தர் என்ன என்ன சொன்னாரோ தரிசனமாகி தரிசனமாகி அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் சொன்னதென்னா இந்த ஆபரகாம் விருத்த சேதனம் பண்ணு சொன்னார் உடனே விருத்த பண்ணிட்டார் அவர் கடவுள நம்பி விசுவாசித்து ஒரு கர்த்தர் சொன்னார் சொன்னத அவர் அப்படியே விசுவாசிச்சுக்கிட்டே வந்தார் அவ்விசுவாசத்திட்டே வரும்போது அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது உனக்கு சந்ததியை போச்ச வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகப்படுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்தாரு அதையும் நம்பி அவர் தனக்கு பிள்ளை இல்லாதிருந்த விசுவாசத்தோடு கூட இருந்தாரு அப்போ நூறு வயசு ஆகும்போது அவருக்கு ஈசாக்கு பிறந்தான் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த விசுவாசம் ஆபரஹாமிடத்துல அந்த அளவுக்கு இருந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ புறப்போற போய் கடலில் விழு என்று சொன்னால் அது அங்கே போய் விழும் என்று ஏசுக்கு சொன்னார் அப்போது இந்த விசுவாசம் நமக்கு கொஞ்சமாக இருக்கிறபடியினால நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் இந்த விசுவாசம் நம்மிடத்துல அதிகமாக பெருக பெருக பெருக பெருக நாம பெரிய காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு கற்றலை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த விசுவாச அளவு நம்மிடத்தில் இந்த ஆபரகாமுக்கு இருந்தது போல இருக்குமானா நாம் என்ன காரியத்தையும் செய்துவிட முடியும் அதனால இந்த ஆபரகாம் அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு கூட அப்ப கற்பம் செத்து போச்சு வயசாகி போச்சு அதை அவர் நினைக்கவே இல்லை அவர் அப்படியே விசுவாசத்தோடு கூடவே இருந்துட்டார் விசுவாசம் அப்படியே அவ்வதான் கர்த்தர் சொல்லிட்டாரு கர்த்தர் அவரோடு கூட இருந்தாரு இந்த ஈசாக்கு வளர்ந்து ஒரு பையனாக வருகிற சமயத்துல மறுபடியும் கர்த்தர் சொல்லிட்டாரு போய் இந்த பிள்ளைய கொண்டு போய் பலி செலுத்த என்று சொல்லி பரி செலுத்திரங்களை போலும் என்று சொல்லி இருக்கிறீங்களா எப்படி பெருகும் என்னையா இப்படி பலி என்று கேள்வியை கேட்கவில்லை கருத்தர் சொல்லுகிறார் அவர் பாட்டுல புறப்பட்டு போயி அந்த மோரியா என்கிற மலையில போய் அவர் பலி போனார் பலி செலுத்த பாட்டை கத்தி எடுத்து ஓங்கினாரு அங்க பின்னாடி இங்கு சத்தம் உண்டாயிற்றுகாமே பிள்ளை மேல கை போடாத என்று சொல்லி சத்தம் கொடுத்தாரு சத்தம் கொடுத்த உடனே நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லி போதும் இவங்க கை போடாத பிள்ளையை கொல்லாத என்று சொல்லிவிட்டார் அப்ப ஆபரகான் எந்த தைரியத்தில் பிள்ளையை வெட்ட போனாரு பிள்ளைய கத்த சொல்லி இருக்கிறாரு அவர் சந்ததி பெருகும்னு செத்தால் மறுபடியும் அவனை உயிரோடே தருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று அவ விசுவாசம் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு விசுவாசமுடையவராக இந்த ஆபுரகாம் இருந்தாரு ஆபுரகாம் கீழ்படிதல் உள்ளவராக இருந்தாரு அந்த விசுவாசம் அதோடு கூட கீழ்படிதல் அதோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தர் அவ்வப்போது அவருக்கு தரிசனமாகி சொல்லிட்டே இருந்ததெல்லாம் செய்து கொண்டே வந்தார் பாருங்கள் அவரிடத்துல விசுவாசத்தில் பழுது இல்லவே இல்லை அதனால் அவர் ஆப்ரஹாமின் தேவன் என்று அறிமுகப்படுத்தி அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் பொழுது இன்னாருடைய அவன் அந்த அளவுக்கு விசுவாசியாக இருக்கிறான் இவனுடைய தேவன் என்று சொல்வதற்கு ஏதுவாக அந்த விசுவாசம் அவ்வளவு பெரிதாக இருந்தது கீழ்ப்படிதல் அவ்வளவு பெரிதாக இருந்தது கர்த்தருக்கு பயப்படுதல் அவ்வளவு பெரிதாக இருந்தது ஆபரகாம் ஒரு பெரிய மனிதனாக விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார் இப்போ நாம் விசுவாசம் கர்த்தனாகி கிருசுவினால அவரை விசுவாசிக்கிறதுனால பரிசு தாவியை பெற்றிருக்கிறதுனால நாமும் ஆபரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அந்த அளவுக்கு அவர் பெரிய மனிதனாக மாறிட்டார் பாருங்கள் கத்து பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் விசுவாசம் அப்படின்னா யார விசுவாசிக்கிறது இந்த ஆம்பரகாம் ஒரு தேவனை விசுவாசித்தார் பாருங்கள் அந்த தேவன் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக ஆபரகாமனுடைய பெயர் அவ்வளவு பெரிதாக இருந்தது ஆம்பரகாம் அவருடைய மகன் ஈசாக்கு அவரும் அப்படித்தான் அவருக்கும் கர்த்தர் தரிசனமானார் தாப்பன் அழகா பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல போதகத்தை பெற்றவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பாருங்க என்ன கற்றுக் கொடுக்காரும் போது நீ நடக்கும் போது நீ படுக்கும் போது நீ எழுந்திருக்கும் போது இவைகளை குறித்து பேசு அப்படின்ட்டு கர்த்தர் மோசைக்கு கட்டளை கொடுத்தார் பெற்றவர்கள் இப்படி இருக்க வேண்டுமா பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் நீ உன் நீ உட்காரும் பொழுதும் நீ எழுந்தரிக்கும் பொழுதும் நீ நடக்கும் பொழுதும் நீ படுக்கும்போதும் இந்த வார்த்தைகளை குறித்து உன் பிள்ளைகளிடத்தில் பேசு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன பெற்றவர்கள் பிள்ளைகளோடு கூட நடக்க வேண்டும் பிள்ளைகளோடு கூட உட்கார வேண்டும் பிள்ளைகளோடு கூட படுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளோடு கூட எழுந்திருக்க வேண்டும் அப்போது அப்படி ஒவ்வொரு வேலையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் இப்போ இப்போ உள்ள எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க பிள்ளைகள் கூட எனக்குலாம் டைம் கிடையாது எனக்கு பல வேலை இருக்குது இந்த அப்பாங்கூட போய் நான் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இவங்களோட கூட நான் எங்கே படுத்துக்கொண்டுங்கிறது இவங்களோடு கூட நான் எங்கே போகிறது வெளியே போகிறது அதனால இந்த பிள்ளை தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையை போல அவன் இஷ்டமான காரியத்தை செய்கிறான் அதனால பெற்றவர்கள் இதுல பங்கு உள்ள உங்களுக்கு பொறுப்பு உண்டு நீங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க வேண்டுவது ரொம்ப அவசியம் இந்த ஆபரஹாம் தன்னுடைய ஈசா மகன் ஈசாக்க ஒழுங்கா வளர்த்திருந்தாரு அவர் கடவுளை குறித்த அழகாவருக்கு போதகம் கொடுத்து வச்சிருந்தாரு அதனால கர்த்த இந்த ஈசாக்குன்னு தரிசனம் ஆயிட்டாரு தரிசனமாய் சொன்னதை வார்த்தையை பாருங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு ரெண்டு ஆ கத்தோடைய நாமத்துக்கு சோத்திரம் ஈசாக்கு நாட்கள்லயும் பஞ்சம் வந்தது பஞ்சம் வந்த உடனே அவர் எகிப்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்ப கர்த்தர்கர்சனமாய் நீ அங்க போகாத நீ இந்த தேசத்திலே குடியிரு நான் உன்ன ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு சரியா நீ சொல்லி விட்டீர் என் ஆபரகம் போக அப்பா பாரு நான் சொன்னதெல்லாம் அவர் செய்துட்டே வந்தாரு அவருக்கு நான் இப்படி வாக்கு கொடுத்திருக்கேன் அவர் ஆசீர்வதிப்பேன் நீ அப்படியே கீழ்படி சொன்ன உடனே ஈசாக்கு அப்படியே கீழ்படிந்து அவங்க அந்த தேசத்துல குடியிருந்தாரு கத்திரவரை ஆசீர்வதித்தாரு அவர் விதை விதைத்தாரு அது நூறு மடங்கு பலன கொடுத்தது அவர் வர வர விருத்தி அடைந்து பெரிய மனுஷனா மாறிட்டான் பின்னால எழுதி இந்த ஈசாக்கும் அந்த அளவுக்கு தேவனிடத்திலே பயபக்தியாக இருந்தார் ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது தேவனை குறித்து சொல்லும் பொழுது ஈசாக்கின் குறிப்பிடுகிறார் ஈசாக்கின் பயபக்தி தான் மகன் சொல்றான் தகப்பனை பார்த்து இன்றைக்கு பிள்ளைகள் தகப்பன் மார்களை சாட்சி கொடுக்க வேண்டும் முப்பத்தி ஒன்னு வாசிங்க முப்பத்தி ஒன்னு நாப்பத்தி பாரு கீழ்படிச்சிட்ட யாக்கோ அவர் சொல்லுகிறத பாருங்க என்னுடைய தாக்குனார் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் அப்போது எங்களுடைய தகப்பனாரின் பயபக்திக்குரிய தேவன் உன் பிள்ளை ஒன்றை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பன்மார் தாய்மார் தாயை குறித்து இப்படி சாட்சி கொடுக்க எங்கள் அப்பா எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பா எப்போதும் வேதம் வாசிக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பா எப்போதும் எங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பா இப்படி ரொம்ப பக்தியாக இருந்தார் அப்படின்றவங்க சாட்சி கொடுக்க வேண்டும் அப்பதான் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க சோத்திரம் உண்டாவதாக இந்த யாக்கோபு அதாவது ஏன் கத்தரி ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் என்று இந்த மூணு பேரையும் சொல்லி கடற்கிறார் கத்துடைய பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆப்ரஹாம் தேவனுக்கு பிரியமானவன் ஈசாக்கு கத்தனுக்கு பயப்படுகிறதான மனிதன் யாக்கோபு தேவனோடு கூட சஞ்சரித்த தேவனோடு கூட இருந்த ஒரு மனிதன் அவனும் பக்தி உள்ள ஒரு மனிதன் அந்த யாக்கோபு என்ன செய்தார் பாருங்க அவன் தாத்தா என்ன செய்தாரோ அதையே அவர் செய்தார் தாத்தா என்ன பண்ணாரு அவர் யுத்தத்துக்கு போயிட்டு வரும் நிறைய பொருள் கிடைத்தது அத பொருள் கொண்டு அவர் வரும் அங்க அவருக்கு எதிரான ஒரு ஆசாரியன் வந்தான் ஆசாரியன் அமெல்கி சரிய்க்கு வந்து அவருக்கு அப்பமும் திராட்சரை சொத்தியும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தான் அவர் தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா எல்லாவற்றிலும் பதினாலு பதினெட்டு ஆதி ஆகும் பதினாலு இந்த உபதேசங்கள் சத்தியங்களை சரியாக விளங்கி வசனம் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வாக்கியமும் அர்த்தம் வாசிங்க எல்லும் தசோபாகம் கொடுத்தான் கத்துடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதே மாதிரி யாக்கோபு தன்னுடைய தாத்தா அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் அவர் ஈசாக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார் அந்த பாடத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க இருபத்தி அதிகாரம் இருபத்தி வாக்கியம் 28 22 எனக்கு தரும் எல்லாவற்றிலும் இங்க வியாபரகாம் என்ன செய்தாரு அவருக்கு இருந்த எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார் இங்க யாக்கோபு என்ன சொல்லுகிறாரு தேவதி எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் கொடுப்பேன் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை பணினார் பாருங்க கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நாட்களில் சில தீய சக்திகள் அதாவது தசம பாகம் அதெல்லாம் கொடுக்கூடாது அதெல்லாம் அவசியம் அல்ல அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்னத்தையா கொடுக்க போற நீ அதாவது வாங்கும் வரைக்கும் அது சரியான பிரமாணம் கொடுக்கக்கூடிய வேலை வரும் பொழுது அது தப்பான பிரமாணமாக போய்விடுகிறது சிலருக்கு தசவாகம் அது அந்த காலத்தில் இருந்தே இருக்கு அது நடைமுறையில் வருகிறது மோசடி நாட்களில் அது ஒழுங்குபடுத்தப்பட்டது மோசே நாட்கள் கடந்து போன பின்பு ராஜாக்கள் காலம் வந்தது ஆசிரிப்பு கூடாரம் இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் அதை கூடாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே போகிறதற்கு கோஹாத்தியர் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அது சுமந்துகிட்டே போகும் அவங்களும் அந்த லேவிக்காரர்கள் ஆலயம் பின்பு அந்த கூடாரத்தை சுமக்க வேண்டிய வேலை கிடையாது அப்போ அவர்களுக்கு வேலை இல்லை அந்த காலத்தில் தசோபாகத்தை பல விதத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பண்டக சாலையில் கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்து பற்பல காரியங்களுக்கு அது பயன்படுத்தப்பட்டது கத்தோடி பரிசுத்த நாமத்துக்கு புதியற்பட்டின் நாட்களில் இயேசு கருசோ அந்த தசோபாகத்தையும் கொடுக்க வேண்டும் இறக்கத்தையும் அதையும் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதில் ஒரு கிருக்க எப்படி சொல்லுகிறான் அது இசிறவேலருக்கு உரிய பிரமாணம் அவங்களுக்கு தான் இதை சொன்னார் அப்படின்ட்டு நீ இசிறவேலன் இல்லையா நீ ஒரு ஆவிக்குரிய இசிறவேலன் உனக்கும் அந்த பிரமாணம் பொருந்தும் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறான் அப்படின்னா சில வாக்குவாதம் பண்ண முற்பட்டு இருக்கிறாங்களாம் தசோபாகம் கொடுக்க வேண்டியதில்லை அதெல்லாம் கேட்கக்கூடாது அதுக்கு அது வேண்டிய அவசியம் கிடையாது நீ கத்திருக்க என்னத்தை தான் கொடுக்க போற சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் போரடிக்கிற பாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக நீ சிறுக உதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக உதைக்கிறவன் பெருக அறுப்பான் புதிய ஏற்பாட்டில் தான் வசனங்கள் இருக்கிறது தசோபாகம்னு எழுதாட்டும் பல விதத்துல எழுதி வச்சிருக்கிற அதனால கொடு என்னத்தை கொடுக்க போற நீ தசவ பாகத்தையாவது கொடு அது உனக்கு ஆசீர்வாதம் இதை குறித்து இன்னும் வாக்குவாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது எங்க சபைக்கும் எங்களுக்கு அந்த வழக்கம் கிடையாது நீ போப்பா எந்த அவனை அனுப்பி விடுங்க கொடுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் கற்றுப்பாரு கொடுத்து ஆசீர்வாதம் பெறாதவன் யாரு கொடுத்து கெட்டு போனவங்க யார் நமக்கு முன்னேற எத்தனையோ பேர் இருந்தாங்க இன்னும் பேர் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஆம்பரகான் தசம் பாகம் அவருடைய பேரன் யாக்கோவ் எல்லாவற்றிலும் அவரும் தசம்பாகம் கொடுத்தார் அதனால் இந்த குடும்பத்தை இந்த மூணு பேரும் இப்படி கடவுளோடு கூட எவ்வளவு ஐக்கியமாக இருந்தாங்க விசுவாசமாக இருந்தாங்க கேள்ப்படுகிற இருந்தாங்க பயப்படுகிறவர்களாக இருந்தாங்க கர்த்தருக்கு தன்னை தியாகம் பண்ணுறவர்களாக இருந்தாங்க கர்த்தர் சொல்கிறதெல்லாம் செய்துக்கிட்டே வந்தாங்க அதனால் கர்த்தர் அவருக்கு நான் கடவுளாக இருந்தேன் இந்த ஈசாக்கு ஒருத்தர் இருந்தார் பாரு அவருக்கு நான் கடவுளாக இருந்தேன் இந்த யாக்கோவன் அவருக்கு யாக்கோவு என்பவர்களுடைய தேவனாக நான் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அந்த அளவுக்கு இவர்கள் பிரசித்தி பெற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள் நீங்க எப்படி உங்களை பார்த்து மற்றவங்க சகோதரன் இவர் போகிறார் பாருங்க இவர் கும்பிடுகிறார் பாருங்க அந்த இயேசு இவர் ஆராதிக்கிறார் பாருங்க அந்த தெய்வம் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய கீழ்ப்படிதலும் உங்களுடைய பரிசுத்தேவியும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஒழுங்கும் உங்களுடைய ஆசீர்வாதமும் காணப்பட வேண்டுவது எவ்வளவு அவசியம் பாருங்கள் கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் தானியல் என்கிறதான ஒரு பக்தனை சுருக்கமாக சொல்லிடுற தானியல் என்கிற பக்தனை குறித்து போட்டாங்க அங்க வழக்கம் அப்படி அந்த சிங்கக் கொகையில அவ அரசாங்க சட்டத்திற்கு கீழ்படியாதவன் யாராவது இருந்தாவனை பிடிச்சி போட்டுருவாங்க அங்கே போட்டு அந்த சிங்கம் அவளை கடிச்சு கொதறி சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுரும் அப்படி அந்த சிங்கக் குகையில போட்டு விட்டாங்க எனக்கு எது இவர் என்ன தப்பு செய்தார் இவர் செய்த தப்பு ராஜா அரசாங்கத்தில் ஒரு சட்டம் உண்டானது அதாவது ஒரு சதியான ஒரு சட்டம் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது ஒரு மாதம் ராஜாவை மட்டுந்தான் வணங்குன்னு வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று இந்த சட்டத்தை அந்த தானியலுக்கு தெரிய வந்தது அவர் அதெல்லாம் கிடக்கட்டும் நான் வழக்கத்தின் தெய்வத்தை தொழுது கொள்ளுவான் என்று அவர் அவர் மூணு வேலையும் கடவுளை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்க தானியலின் புஸ்தகம் தானியல் அதிகாரம் நான் பத்தாவது பாருங்க அவர் சட்டமே வந்தா கூட அவர் பாட்டில் ஜபம் பண்ணிக்கிட்டே சோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆராதனை செய்தே கிடந்தார் கத்தோட பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இவரை சிங்க கொகையில் போட்டாங்க போட்டால் அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா ராஜா ஒரு நல்ல மனுஷன் இந்த தானியல் மேல் ஒரு நல்ல எண்ணம் உடையவர் இவனை பிடிச்சி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது பாருங்க காலையில் சிங்க கோகை கிட்ட போயிட்டார் போயிட்டு ராஜா ராஜா எங்க இந்த சிங்கக் கொகையில கிடக்கிற எங்க குற்றவாளி எங்க சிங்க அந்த கொகை கிட்ட போயிட்டு ராஜா ரொம்ப துயர சத்தத்தோடு கூட கேட்கற எப்படி கேட்கறார் துயர சத்தமாய் தானே கூப்பிட்டு அவன் அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை பாருங்க சிங்கத்து கொகைகளை நேரத்தையே போட்டாச்சு நினைக்காம எங்க உயிரோட இருப்பான் அப்படிங்கிற நம்பி அந்த மாதிரி நினைக்காம அவர் கடவுள் அவரை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால தானியலே ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்ட்டு கேட்டாரு பாருங்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க நீ போய் ராத்திரி பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் மூணு வேளையும் ஜவுமணிக்கிட்டே கடந்த நீ தவறாம தேவாராதனைக்கு போனைய நீ கடவுளுடைய சன்னிதானத்தை நாடி நாடி ஓடினாயே ஏன் கடவுள் இந்த ஆபத்திலிருந்து தப்பு வல்லவராக இருந்தாரா என்று ஒரு கேள்வியை கேட்டாரு அவருக்கு சத்தம் வருமானு பார்த்தாரு அவர் ராஜாவே நீ வாழ்க என்று அங்கிருந்து சத்தம் வந்த கத்தபடி நாமத்துக்கு சூத்திரம் இந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டான் அது ஏன்னு தெரியுமா நான் உனக்கு முன்பாக தப்பு செய்யல என் தேவனுக்கு முன்பாகவும் தப்பு செய்யல நான் மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு வாரமும் சாட்சி கொடுக்கிறீங்களேன் அப்போ இந்த மாதிரி நான் கடவுளுக்கு தப்பு செய்யல மனுஷனுக்கு தப்பு செய்யல ஏனாலும் கத்தர் என்னை விடுப்பதற்கும்பாதையின் கட்டுகளில் அவிழ்த்து விடுவதற்கும் சிக்கல்கள் பிரச்சனைகளிலிருந்து தீர்த்து விடுவதற்கும் இதுதான் வழி இங்க இந்த ராஜா என்ன சொல்றார் பாருங்க இந்த தானியல் இருக்கிறார் அவர்களுடைய தேவன் தானியலின் தேவன் என்று அவர் சொல்ல ஆரம்பிச்சார் தானியலின் தேவன் கற்றுடைய தானியலின் தேவன் இப்போ இந்த ராஜா சொல்றான் தானியலின் தேவன் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் ராஜா இப்படி ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறான் இந்த தானியலின் தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதை மாதிரி உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய கீழ்ப்படிதல் உன்னுடைய வாழ்க்கை நீ இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நீ இடைவிடாமல் ஏறெடுக்கிற ஜபம் இவை்கள் வந்து காக்கும் அப்போது ஜனங்கள் சொல்லுவார்கள் இவர்களோடு கூட இருக்கிற தேவனை மெய்யான தேவன் என்று கண்டுகொள்ளுவார்கள் ஆனபடியினால நீ ஒழுங்க கத்திற்கு ஆராதனை செய்ய வேண்டும் ஒழுங்க கத்தோடைய சன்னிதானத்தில் ஜபம் பண்ண வேண்டும் ஒழுங்க அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் அப்போ தேவன் என்றவர் நீ சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் சோத்ரம் இன்னொரு சம்பவம் அவர்களுக்கு இந்த மாதிரி அவர்கள் என்று அறிவித்ததாக வாசிக்கிறோம் கடவுளை தவிர வேற ஒருவரையும் நாம் வழிபடக்கூடாது ராஜா சிலையை நிறுத்திட்டு நீ கும்பிடு அப்படின்னு சொல்றான் முடியா கோயா ஏ கும்பிடாட்ட ஒண்ணனா இந்த அக்னி இந்த சூளையில தூக்கி போட்டுருவான் உனக்கு தெரியாதா அது கடவுளை என்ன காப்பாற்றுவாரு காப்பட பார்த்தவங்க போனாலும் சரிதான் நாங்க சாகிறது ரெடியாக இருக்கிறோம் அவன் அவன் கிறிசுவுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை பேர் உயிரோடு எரிக்கப்பட்டு எத்தனை பேர் சிரச்சேதம் பண்ண எத்தனை பேரை தீயில போட்டிருக்கிறாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் கிறிசுவுக்காக ஜீவனையை கொடுத்தார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்று அருமையான திருசுவுக்காக ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது ஒரு பொருளையும் கொடுத்ததுக்கு விருப்பம் கிடையாது ஒரு ஊழியத்தையும் செய்வதற்கு நாட்டம் கிடையாது அப்போ உங்க தேவன் அவர் ஏன் சொல்ல போகிறாரு உங்களையா ஆபத்தில் அவர் காப்பாற்ற போகிறாரு இந்த சாத்ரா மேஷாக் இப்படி தைரியமா சொல்லிட்டாங்க அப்படியே இங்கே தூக்க போட்டாங்க போட்டா அங்க மூணு பேரை தான் தூக்கி போட்டாங்க நாலு பேர் இருக்கிறாங்க ராஜா பார்த்து என்னடா கீழே நாலு பேரும் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு வெளியே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு மூணு பேரும் ஒரு சேதமும் வெளியே வந்தாங்க நடுங்க அவன் எல்லாருக்கும் செய்தி அனுப்ப ஆரம்பிச்சிட்டான் அதாவது இந்த சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவன் இவர்களுடைய தேவன் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் என்று கர்த்தர் சொன்னார் தானியலின் தேவன் என்று சொன்னார் சொல்றாரு சாத்ரா மேஷா நேகோ என்பவர்களுடைய தேவன் என்று அவர்கள் தேவனை அவ்வளவு கனப்படுத்தினபடினால கர்த்தருக்கு முன்பாக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டி இருந்தபடியினால இந்த மாதிரி ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்போ பவுலும் கூட அவரும் இயேசுவின் நாமத்தினால் அற்புத அடையாளங்கள் செய்து வளர்த்த செய்களை நடப்பித்து வந்தார் அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு மந்திரவாதிகளுக்கு அவர் ஆசை வந்துருச்சு இந்த பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால் தொடர்த்துக்கிறோம்னு சொல்லி முயற்சி செய்தாங்க தோல்வி அடைந்தாங்க அப்போது பவுல் அவருடைய தேவனாக அவர் இருந்தார் பவுர் இப்படி சொன்னார் என் தேவன் உங்கள் எல்லா ஆசைர்வார்த்தினாலும் நிரப்புவாராக என்று பௌரும் சொன்னார் கத்துடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி தேவன் அறிமுகப்படுத்துகிறார் ஒருவங்ககிட்ட சொல்லும் நான் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோவு அவர்களுடைய உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறார் இங்க தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எப்போ நம்ம பேரையும் சொல்லி இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்கள் வணங்குகிற கர்த்தர் இவர்கள் கும்பிடுகிற சாமி என்று சொல்லும்படியாக உங்களுடைய வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த முர்த்தி நாட்கள் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்து அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி செய்ய கர்த்தர் நம்ம அந்த நிலைக்கு மாற்றட்டும் அந்த வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதி